பாடம் முப்பத்தி ஏழு நபிசல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் தமது ஹஜ்ஜின் போது ஆற்றிய உரையில் இங்கே வருகை தந்திருப்பவர்கள் தாம் பெற்ற கல்வியை வராதவர்களுக்கு தெரிவித்துவிடட்டும் என கூறியதாக இபுனு அப்பாஸ் ரதி அல்லாமும் அவர்கள் அறிவித்துள்ளார்கள்